வணக்கம் வாழ்க வளமுடன் நற்றினை வழங்கும் முதல் சம்பவம் வழங்குபவர் சேந்தமங்கலம் தேன்மொழி முத்துக்குமாரசாமி செயற்கை வைரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கிறதல்லவா இதுபோன்ற செயற்கை வைரம் தயாரிக்கும் தொழிற்சாலை முதன் எங்கு தொடங்கப்பட்டது தெரியுமா செயற்கை வைரம் தயாரிக்கும் தொழிற்சாலை தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதன் மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் உள்ள பெருமாள்மலை அடிவாரத்தில்தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ளது சட்டசபையில் ஆங்கிலம்தான் ஆரம்ப காலத்தில் பேசப்பட்டு வந்துள்ளது அந்த சமயத்தில் தமிழில் முதன் பேசியவர் யார் தெரியுமா முதன் முதலில் சட்டசபையில் தமிழில் பேசி சாதனை செய்தவர் சேலத்தை சேர்ந்த நரசிம்மையர் என்பவர்தான் முதன் தமிழில் பேசி சாதனை செய்துள்ளார் நாம் பயன்படுத்தும் சர்க்கரைக்கு அஸ்கா என்று முதன் ஏன் அப்பெயர் வந்தது தெரியுமா நம் நாட்டில் ஒரிசா மாநிலத்தின் கஞ்சம் என்ற மாவட்டத்தில் அஸ்கா என்று ஊர் ஊர் இருக்கிறது அங்குதான் அதாவது அஸ்கா என்ற ஊரில்தான் முதன் முதலில் சர்க்கரை தயாரிக்கப்பட்டது அதனால்தான் சர்க்கரைக்கு அஸ்கா என்ற பெயர் வந்தது நன்றி வணக்கம் மீண்டும் இதுபோல் பல முதல் சம்பவங்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்